பாடம் இருபத்தி மூமின்களில் இருசாரார் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் அவ்வொருவருக்கும் இடையே சமரசம் செய்த வையுங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அப்படி சண்டையிட்டுக் கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் மூமின்கள் என்றே குறிப்பிடுகின்றான்